ஓம் பிரபிஜா தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நமவத் ரெண்டாவதம் சோகம் இருபத்தி நாலாவதுலோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்றே அச்சேமியோயம் அலேதியோஷோய்ஸ் அச்சலோய் சனாத்த இந்த ஸ்லோகம் ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை தான் திரும்பவும் சொல்லுகிறது அங்கே வந்து சொன்னது கர்த்தரி பிரயோகம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ சொல்றது பாசிவ் வாய்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்றது அஹாங்க கர்த்தரி பிரயோகம் இயக்க கர்மணி பிரயோகம் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆத்மா அச்சேத்யா இந்த ஆத்மாவை சேதிக்க முடியாது சின்னா பின்னப்படுத்த முடியாது அயம் அதாகியகா இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது அக்லேத்யா இந்த ஆத்மாவை நனைக்க முடியாது இந்த ஆத்மாவை வளர்த்த முடியாது காத்துனால வளர்த்த முடியாது இப்படி படிக்கணும் இந்த ஆத்மா சேதிக்கப்பட முடியாதவன் இந்த ஆத்மா எரிக்கப்பட முடியாதவன் இந்த ஆத்மா நினக்கப்பட முடியாதவன் இந்த ஆத்மா உலர்த்தப்பட முடியாதவன் இதெல்லாம் பண்ண முடியாது ஆக நிறவயவமாக இருப்பதால் இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது இது ஆழமாக மனசில் பதிஞ்சு கொடுத்துன்னா அது திருடமாகிடுத்துன்னு சொன்னால் நமக்கு இந்த உடம்புக்கு வர்றதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவும் முடியும் அதே சமயம் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை ஒரு புறப்பொருளாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதுக்காக நம்ம அது ரொம்ப வருத்தப்பட மாட்டோம் துக்கப்பட மாட்டோம் நம்ம துக்கப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்தவும் மாட்டோம் ஆக இந்த ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் மன ரீதியாகவே நம்ம பலம் ஆயிடுவோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை அடைஞ்சுடலாம் அடுத்த வரி சொல்லுகிறது ஆத்மாவோடய லக்ஷணத்தை திரும்பவும் அழகாக சொல்லுகிறது நித்யாக எப்பொழுதும் இருக்கிறது சர்வகதா எங்கும் நீக்கமர நிறைந்தது சானுகம் நிலச்சிருக்கிறது அச்சலகா அசையாதது சனாதனகா எப்பவும் இருக்கிறது நேற்றைக்கு இருந்து இன்னைக்கு இல்லைன்னா அது வேற என்றைக்கும் இருக்கு நேற்று இன்று நாளை என்பதே இதில் தான் இருக்கு சுருக்கமாக சொன்னால் காலத்தை கடந்தது காலசாட்சின்னு அர்த்தம் காலத்தை எது அறிகிறதோ அது காலசாட்சின்னு அர்த்தம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் அஞ்சு லட்சணம் சொல்கிறார் நித்யா சர்வகதா ஸ்தானுகும் அச்சலகா சனாதனஹா யாண்டும் இருந்து எங்கும் நீக்கமர நிறைந்து நிலைத்திருந்து அசையாமல் நிலைத்திருந்து காலத்தை கடந்ததாக இந்த தத்துவம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பகவான் சுருக்கி இதில் முடிச்சிருக்கார் இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் மற்றொரு லக்ஷணத்தை சொல்ல போகிறார் அதை நாளைக்கு பார்க்கலாம்